எல்லாம் வல்ல செவ்வருமானுடைய திருவடிகளை எனது மனம் மொழி வணங்கி நற்றினை வானொலி நிலையத்தார்களுக்கும் அருமை நேயர்களுக்கும் சீனிவாசன் திருவாரூர் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் கடந்த சில தினங்களாக பல்வேறு வேலைப்பழு காரணமாக இரு வாரங்கள் இடைவெளி விட்டு மீண்டும் நாம் இன்று உருத்ராபதி என சொல்லக்கூடிய ஒருத்திர பசுபதி நாயனார் அவர்களுடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் மெய்யன்பர்களே பக்தியை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் எவ்வாறு அதை நித்திய நியமங்களோடு நாம் சென்று சேர வேண்டும் என்பதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் இந்த நாயன்மார்களது வரலாறு திருத்தந்த தொகையிலே இதை முறையாக செயற்கிழார் பெருமான் தொகுத்து நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள் அவ்வாறு செய்த இந்த அற்புதமான படைப்பு நாம் ஒவ்வொருவரும் என்றென்றும் படித்து இன்புற்று அதன் வழி நிச்சயமாக பக்தியின் நாம் அனைவரும் எட்ட முடியும் என்பதே இந்த இடத்தில் தின்னமாக கூறிக்கொள்ள வேண்டிய கருத்து உங்கள் அனைவருக்கும் தெரியும் காவிரி வள நாட்டிலேதான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அதாவது நால்வர்கள் சமயக்குறவர்கள் ஆகிய அந்த நால்வர்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்களை சென்று தரிசனம் செய்து பாடலை பாடியுள்ளார்கள் அதனாலேயே அந்த தலங்களுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் என்று பெயர் வந்தன அதுபோலவே இங்கிருந்தே மனதில் வைத்து பாடி அந்த இறைவனை தொழுதேமையா தொழுதிருந்தார்களே ஆனால் அதற்கு பெயர் என்று பெயர் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூர் காஞ்சிபுரம் மதுரை கோவை ஆகிய முக்கிய நகரங்களை சுற்றி அதிலும் பெரும்பாக ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அதிகப்படியான பாடல் பெற்ற ஸ்தலங்களும் வைப்பு ஸ்தலங்களும் இருந்ததை நாம் காண முடியும் அருணுடைமையும் பொருளுடைமையும் மிகுந்த இந்த தஞ்சை வள நாடு என்று அழைக்கப்பட்டது சோழ மன்னர்கள் அற்புதம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள் நீங்கள் அறிவீர்கள் ராஜராஜ சோழனை அதற்கு முன்பெல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பிருந்தே சோழ மன்னர்கள் இந்த பூமியிலே பல்வேறு கோவில்களை நிலைநாட்டியிருக்கின்றார்கள் பாண்டிய மன்னனும் அதற்கு விதிவிலக்கல்ல சேர மன்னனும் அதற்கு விதிவிலக்கல்ல தொண்டை நாடை ஆண்டிருந்த பல்லவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆக ஏராளமான பக்தி கோவில்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகுந்து காணப்படுகின்றது பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தமிழ்நாட்டை அன்றி வேறு ஒரு இடத்திற்கு சென்றோமே கேரளா மலைநாட்டுத் தலங்களில் ஒன்னா இருக்கு பிறகு கைலாயம் திருநொடித்தான் மலை என்று சொல்லக்கூடிய இமயமலையை குறிக்கிறது மூன்று தலங்கள் ஈழ இருக்கின்றது அதாவது இலங்கையிலே ஆக பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூற்றி இரநூற்றி கோவில்களுக்கும் காளார நடந்தே சென்று இந்த சமயக்குறவர்கள் நால்வர்களும் நிச்சயமாக எவ்வளவு கஷ்டம் பாருங்கள் நடந்தே சென்று அந்த பெருமானனுடைய எல்லாம் தன்னுடைய வாக்கினாலும் புத்தி சதுரியத்தினாலும் அவர்கள் பாடலாக வடித்து கொடுத்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் அழிந்தும் இந்த அற்புதமான இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் மட்டும் நமக்கு கிடைத்திருப்பது நாம் செய்த புண்ணியம் என்றே சொல்ல வேண்டும் அதில் ஒன்றுதான் இந்த திருத்தொண்ட தொகை இதில் உருத்திர உருத்திர பசுபதி நாயனார் என்று அழைக்கக்கூடிய இந்த நாயனாருடைய வரலாற்றை மிகவும் சுருக்கமாக இங்கு காண்போம் அருள் உடமையும் பொருள் உடமையும் மிக்க இதன் தொடர்ச்சியை நாளைய நட்டினை பதிவில் கேட்டு மகிழலாம்